வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டாவது செய்தி சேவை செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறும் தனி தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அரசாணை வெளியிட்டுள்ளது பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த பத்து காவலர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி அளிப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார் மேட்டூர் மற்றும் தூத்துக்குடி அனன் நிலையத்தில் போதுமான நிலக்கரி கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார் புழல் ஜெயிலில் சோதனை நீடிப்பு கைதிகளிடம் நான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் தடை செய்யப்பட்ட ஐந்து டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உலக தமிழ் அறிஞர்கள் பங்கு பெறும் மாநாடு முதல்வர் பழனிசாமி துவக்கி வைக்கின்றார் மாநில தகவல் ஆணையம் மற்றும் தமிழக அரசின் செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையில்லை என அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது பத்திரகுண்டுவின் சாக்கடை கழிவால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நியூயார்க்கில் நடைபெற இருந்த இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான சந்திப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக அனில் அம்பானி நிறுவனத்தை இந்திய அரசுதான் பரிந்துரை செய்தது என்று முன்னாள் அதிபர் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் என்கவுண்டரில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தினமாக கொண்டாட இருப்பதாக மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் பற்றி பிரெஞ்சு முன்னாள் அதிபர் ஹலாந்தே பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான தான் படகு ஏரியில் விழுந்து விபத்து வலி எண்ணிக்கை நூறாக உயர்ந்துள்ளது சீனாவில் உள்ள பீஜிங் வெளிநாட்டு கல்வி பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு என்று தனிப்படிப்பு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்தியாவின் பல்முனை வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்போரின் எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஒரு சில நிமிடங்களில் சென்செக்ஸ் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழு இந்தியாவின் மூன்றாவது பெரிய வங்கியை உருவாக்குவதற்காகவே பாங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி இணைக்கப்படுகிறது சிறுசெமி திட்டங்களின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டுக்கான வட்டி விகிதத்தை பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் வரை மத்திய நிதி அமைச்சகம் உயர்த்தியுள்ளது சீன பொருட்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய வரியை விதித்துள்ள டிரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்காவில் பொருட்கள் விலை கடுமையாக அதிகரித்து பொருளாதார சீரழியும் ஆபத்துள்ளதாக வால்மார்க் நிறுவனம் எச்சரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் கால் இறுதிக்கு இந்தியாவின் பி சிந்து முன்னேறினார் கிரிக்கெட் உலக கிண்ண தொடருக்கான வெற்றி கிண்ணம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது துபாயில் நடந்து வரும் ஆசிய கோப்பையின் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வங்கதேச அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது திரைச்செய்திகள் இடம்பெற்றுள்ள பாடல்களின் பட்டியலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் இயக்குனர் எஸ் பி உதவி இயக்குனராக இருந்த வெங்கடகிருஷ்ணா இயக்குநராக அறிமுகமாகும் படத்தில் கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடிக்கின்றார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு பொது அறிவு குவியல் அறிமு அஞ்சல் தலை கதை சொல்லும் மீதி நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை சென்மெடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றி வணக்கம்